பொறுப்புக்கு வருவார்கள் நல்லதை காண்பீர்கள் தீயதையும் காண்பீர்கள் அப்போது அவர்களின் தீய செயலை வெறுத்தவர் அதை விட்டு நீங்கிவிட்டார் அதை ஆட்சேபித்தவர் வெற்றி பெற்றார் அவர்கள் கூறினார்கள் இறை அவர்களே அவர்களிடம் நாங்கள் போரிடலாமா என்று கேட்டனர் அவர்கள் உங்களுக்கிடையே தொடுகையை பேணி வரும் வரை கூடாது என்று கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று